तापत्रय சச்சிதானந்த விோத்பதித்தாவிஷா ஸ்ரீகிருஷாயுமீதிம்ஷிசிசோமாச்சரேரீரம் பூத்தம் பிரணமேத கவிங்கிற யோகியானவர் பாகவத தர்மத்தை நிமிச்சக்கரவர்த்தி பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கடைசியாக ஸ்லோகத்தை பார்த்தோம் அதில் ஒரு விசேஷத்தை இன்றைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு பார்த்த ஸ்லோகத்தில் பகவானுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணி அதனால் அவனுக்கு அதில் அதிகமான பிரேமை ஏற்பட்டு மனம் உருகி ரொம்ப உறக்க சிரித்து அழுது கத்தி பாடி ஆடுறான் பைத்தியக்காரனை போல மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அவனோட உலகமே தனியாக இருக்கிறது லோகபாக்யா ஆக இந்த உலகத்துக்கே இந்த நார்மல் உலகத்திலேருந்தே அவன் விடுபட்டவனாக அவன் ஏதோ ஒரு தனி உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது அதில் ஒரு விசேஷம் சொல்கிறார் ஸ்ரீதரர் அதாவது தனக்கு பிரியமான பகவானுடைய நாம கீர்த்தனத்தினால பகவானிடத்துல பிரேம அதிகரிக்கிறதாம் பிரேம அதிகரிக்கிறதுனால மனசு அப்படியே ஹிரதயம் வந்து உருகிறது தான் அது மாத்திரமில்லை நான் வந்து பகவானை எனக்கு வசப்படுத்திவிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சிரிக்கிறானான் ஹசதி அப்புறம் இத்தனை காலமாக என்னை ஏன் விட்டு விலகியிருந்தே அப்படின்னு சொல்லி அழறானான் ரோதித்தி ஏதாவம் காலம் உபேட்சித்தோஸ்மிதி ரோதிதி அப்படிங்கிறார் ரொம்ப உற்சாகத்தினால என்ன பண்ணுறான் ஹரே ஹரே அப்படின்னு பகவானை கூவுறான் க்ரோஷதி ஹே ஹரே அது மாத்திரம் இல்லை எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி காயதி ஹே ஹரே மாம் அனுகிரகான இது அதிஹரிஷேண காயதி ரொம்ப சந்தோஷமாக பாடுறான் வாழ்க்கையை நான் வென்றுவிட்டேன் இந்த மனித பிறவியை நான் ஜெயித்து விட்டேன் புலநின்பங்களை நாடி செல்லக்கூடிய இயல்புள்ள இந்த பிறவியை நான் வெற்றி கண்டு விட்டேன் அப்படின்னு ஆடுறானான் என்ன இது டம்பமாக ஆடம்பரமாக பிறருக்கு தன்னை வேஷம் போட்டு காட்டிக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அவனுக்கு அப்படி அவன் பண்ணுறது அவனுக்கே தெரியாது உன்மாதவது அப்படின்னு சொல்கிறார் கிம் தாம்பிகவத்து பரான் பிரதி தனக்கு எல்லாம் பக்தி இருக்குன்னு மற்றவனுக்கு காட்டிக்கிறதுக்காவா அப்படி பண்ணுறான் அப்படி இல்லை பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி இருக்கான் அந்த பக்தினால் ஏதோ பிசாச்சு பிடிச்ச மாதிரி பண்ணுறான் அவன் தன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது லோகபாக்யாங்கிறதுக்கு சொல்கிறார் விவசாயா தன் வசம் அந்த பக்தியின் மேலீட்டுனால் அப்படி இருக்கான்னு சொன்னார் இது நம்ம இதுக்கு முதல்ல பார்த்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது எல்லாத்தையும் பகவானுடைய சரீரமாகவே பார்க்கணும் ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் நாம் அதாவது முப்பத்தேழாவது ஸ்லோகம் பயம் தித்தீயாபிநிவேசா தீசாதபே தசிய விபரியோ ஸ்மிருதி தன்மாயத்தோ புத ஆபஜே தம் பக்தியை கேஷம் குரு தேவதாத்மா அந்த முப்பத்தேழாவது ஸ்லோகத்துக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது பார்த்தாதான் தெரியும் கம் வாயும் அக்னிம் சலிலம் மகிஞ்ச கம்னா ஆகாஷம் வாயுன்னா தெரியும் காற்று அக்னி நெருப்பு சலிலம் ஜலம் மகிஞ்ச பிருத்திவி பூமி மண்ணு ஜோதிம் ஷீ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சத்வானி வஸ்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல வஸ்துக்கள் திசா திசைகள் டைரக்ஷன்ஸ் தேசம்னு அர்த்தம் த்ருமாதீன் விரக்ஷங்கள் சரித்து நதிகள் சமுத்ராாம் பல்வேறு வகையான கடல்கள் எல்லாமே என்னதுன்னா ஹரே ஹே ஷரீரம் எல்லாம் பகவானுடைய ஷரீரம் சஹசிரசீருஷா புருஷா எண்ணற்ற சிரஸ்ஸு எண்ணற்ற கைகள் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா நமோஸ்தனந்தாய சஹசிரமூர்த்தையே அதை சொல்கிறார் சமுத்ராமிஷ்ட ஹரே ஷரீரம் ஹரியனுடைய ஷரீரம் எத் கிஞ்ச பூத்தம் ஹரேஹே ஷரீரம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ ஈஷா வாசியம் இது சர்வம் எத் கிஞ்ச ஜகத்தியம் ஜகத் நாராயண பரம் பிரம்ம தவநாராயண்பர சஹசிரசீர்ஷந்தேவம் விஷ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வநாராயணந்தேவம் அக்ஷரம் பரமம் பதம் அந்த மந்திரங்கள்லாம் இருக்கே நாராயணசூக்தந்திரங்கள் அதைப்போருதான் இதுவும் ஆஹா எத் கிஞ்சபூதம் சர்வம் ஹரேஹே ஷரீரம் எல்லாம் பகவானுடைய சரீரம் காஸ்மிக் பாடின்னு சொல்கிறோமே அப்படிப்பட்ட விஸ்வரூபமாக பகவான் இருக்கார் அதில் நீ என்ன பண்ணணும்னா அனநியஹா சன்னு பிரணமேத் அந்த இறைவனுக்கு அந்நியமாக நீ இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவனை ஆழ்ந்து வணங்குவாயாக ஆழ்ந்து தியானம் செய்து பிரகரேஷேண நமேத் நமஸ்காரம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான